இந்துத்துவாவும் தமிழக தேர்தல் களமும் அன்பர் உசேன் அடுத்த சில நாட்களில் தமிழகம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளது மக்களின் ஆதரவை பெற இயலாத பாஜக இந்த தேர்தல் மூலம் எப்படியாவது மாநில சட்டமன்றத்தில் காலூன்று துடிக்கிறது இதற்கு அஇஅதிமுகவை பயன்படுத்த இயலும் என்பது பாஜகவின் திட்டம் அரசியல் தளத்தில் பாஜக இயங்கும் அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் மற்றும் அதன் துணை அமைப்புகள் தீவிரமாக தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டுள்ளன என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் எனவே இந்த தேர்தல் பாசிச சக்திகளுக்கு எதிரான ஒரு களமாகவும் உருவாகியுள்ளது ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படும் பாஜக அரசாங்கம் வேகமாக பாசிச பாதையில் பயணிக்கிறது என்பது ஒவ்வொரு நாளும் தெளிவாகி வருகிறது எனினும் இதற்கு எதிர்வினையும் அதிகரித்து கொண்டே உள்ளது நவம்பர் இருபத்தி தொழிலாளர்களின் வேலை விவசாயிகளின் மகத்தான போராட்டம் ஆகியவை சான்று கேரளம் மற்றும் பஞ்சாபில் உள்ளாட்சி தேர்தல்களில் பாஜகவுக்கு கிடைத்த தோல்வியும் பாசிச சக்திகளை தடுக்க முடியும் என்பதை தெளிவுபடுத்துகின்றன பாண்டிச்சேரி உட்பட தமிழகத்தை பொறுத்தவரை இடதுசாரிகள் மற்றும் மதச்சார்பின்மை சக்திகள் இந்த மகத்தான சவாலை சந்திக்க நம்பிக்கையுடன் தயாராக உள்ளனர் இந்துத்துவ சக்திகளும் இந்த தேர்தலை தமது முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள அனைத்து சூழ்ச்சிகளையும் செய்ய தயங்க மாட்டார்கள் என்பதை பாண்டிச்சேரி நிகழ்வுகள் பறைசாற்றுகின்றன எனினும் ஒரு முக்கியமான அம்சத்தை நாம் கவனத்தில் கொள்வது மிக அவசியம் தேர்தல் மட்டுமே இந்துத்துவ சக்திகளின் இலக்கு அல்ல தேர்தல் களத்திற்கு அப்பாலும் இந்த சக்திகள் தமது நச்சு கொடுக்குகளை பரப்ப இடைவிடாது இயங்குகின்றன தமிழகத்தில் இந்துத்துவ சக்திகள் காலூன்ற துடியாய் துடிக்கின்றன இதுவரை அவர்களால் வெற்றி பெற இயலவில்லை தமிழகத்தில் என்றுமே இந்த சக்திகள் வலுப்பெற முடியாது என எவரும் நினைத்தால் அது தவறான மதிப்பீடாகவே அமையும் இந்துத்துவ சக்திகள் தொடர்ந்து பகீரத முயற்சிகளை செய்து வருகின்றனர் என்பதை நாம் உதாசீனம் செய்யக்கூடாது தமிழகத்தின் தனித்துவ சமூக கூறுகளை வலுப்படுத்தும் அதே சமயத்தில் நாம் விழிப்புணர்வுடன் இருப்பது மிக அவசியம் ஆகும் ஆர் முன்னிறுத்தும் இந்துத்துவ கொள்கைகள் குறித்து நாம் விவாதிக்கும் பொழுது தொடர்புடைய இரண்டு முக்கிய அம்சங்களை கவனத்தில் கொள்வது அவசியம் ஒன்று தற்போதைய சூழலில் இந்துத்துவா கொள்கைகளும் நாசகர நவீன தாராளமய பொருளாதார கொள்கைகளும் ஒன்று சேர்ந்து ஒரே திசையில் பயணிக்கின்றன ஒன்றை தவிர்த்துவிட்டு இன்னொன்றை மட்டுமே எதிர்ப்பது என்பது நிரந்தர பலன் தராது இந்த இரட்டை அபாயங்களையும் ஒரு சேர எதிர்ப்பது மிக மிக அவசியம் இரண்டாவது அம்சம் சிறுபான்மை மதவாதம் குறித்தது ஆகும் முதன்மை ஆபத்து என்பது ஆர் எஸ் எஸ் முன்னிறுத்தும் பெரும்பான்மை மதவாதம்தான் எனினும் சிறுபான்மை மதவாதத்தின் ஆபத்தையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது பெரும்பான்மை மதவாதம் காரணியெனில் சிறுபான்மை மதவாதம் அதன் விளைவு இரண்டு மதவாதங்களும் ஒன்றுக்கொன்று வளர்வதற்கு உதவி கொள்கின்றன என்பது நடைமுறை அனுபவமாகும் தமிழகத்தின் தனித்துவம் தமிழகத்தில் ஏன் இந்துத்துவா சக்திகள் காலுன்ற முடியவில்லை தமிழக வரலாற்றை பின்னோக்கி பார்த்தால் சில காரணங்களை வகைப்படுத்த முடியும் ஆரிய நாகரிகம் இங்கு வந்தடைவதற்கு முன்பே ஒரு சிறந்த நாகரிகம் இங்கே இருந்தது என்பதை கீழடி ஆதிச்சநல்லூர் கொர்க்கை அகழாய்வுகள் நிரூபிக்கின்றன வர்ணாசிரமத்திற்கு எதிரான ஒரு வலுவான தொடர்ச்சியான போராட்டம் தமிழகத்தில் இடைவிடாது பல நூற்றாண்டுகளாக நடந்துள்ளது வட பகுதியுடன் ஒப்பிடும் பொழுது இந்து முஸ்லிம் அல்லது இந்து கிறித்தவ முரண்பாடுகள் தமிழகத்தில் குறைவு தமிழகத்தில் ஆசிவகம் உட்பட சமணமும் பௌத்தமும் மக்களிடையே வலுவான ஆதரவை பெற்றிருந்தன வர்ணாசிரமும் தாமதமாகவே தமிழகம் வந்தடைந்தது ஆனாலும் வந்தது இங்கு வலுவாக நிலவிய ஆசிவகம் சமணம் அவ்வளவு எளிதாக வர்ணாசிரமத்துக்கு இடம் கொடுக்கவில்லை எதிர் புரிந்தன குண்டலகேசி நீலகேசி ஒரு பிரிவு சித்தர்களின் படைப்புகள் இதற்கு சாட்சி வர்ணாசிரமம் வர்ண முன்வைத்த பொழுது எதிர்வினையாக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என வள்ளுவர் கூறினார் உயர் வர்ணங்களை ஏனைய வர்ணங்கள் அடிப்பணிய வேண்டும் என்ற பொழுது எலும்பிலும் தோலிலும் இலக்கமிட்டு இருக்கோ என சித்தர்கள் எதிர்குரல் கொடுத்தனர் பௌத்தத்தை ஆதரித்த களப்பிரர்கள் பிராமணியத்தை ஒடுக்க முற்பட்டனர் முந்தைய ஆட்சியில் பிராமணர்களுக்கு தரப்பட்ட நிலங்களை திருப்பி வாங்கும் அளவுக்கு களப்பிரர்கள் தீவிரமாக செயல்பட்டனர் அதனாலேயே களப்பிரர்களின் ஆட்சி திட்டமிட்டு இருண்ட என மறைக்கப்பட்டது இங்கு ஊடுருவ வேண்டும் எனில் சமஸ்கிருதம் பயன்படாது தமிழை கையில் எடுக்க வேண்டும் என உணர்ந்தவர்கள் தமிழை ஆயுதமாக கொண்டு தாக்குதல் தொடுத்தனர் பௌத்தமும் சமணமும் வேட்டையாடப்பட்டன எனவே பின்வாங்கின வர்ணாசிரமும் தமிழகத்தில் கால் நுன்றியது இதற்கு எதிரான எதிர்வினையும் உருவான வண்ணம் இருந்தன வளலார் ஆன்மீக கோணத்திலிருந்து எதிர்வினையாற்றினார் வர்ணாசிரமத்தின் நீட்சியாக சாதியம் உருவாகி ஒரு பிரிவினரை தள்ளி வைத்த ஐயா வைகுண்டர் சமத்துவ கிணறுகளை நிறுவினார் ஆங்கிலேயர்களின் வருகைக்கு பின்னர் தமிழகத்தில் கிறித்தவம் காலடி எடுத்து வைத்தது முதலில் உயர் வகுப்பினரிடையே பரவ தோல்வி கண்டது தனது அணுகுமுறையை மாற்றி ஒடுக்கப்பட்டவர்களை அணுகிய ஒரு பிரிவு மக்கள் கிறிஸ்தவத்தை அரவணித்தனர் பௌத்தம் சமனம் காலகட்டத்தில் கிடைத்த கல்வி பின்னர் வர்ணாசிரமவாதிகளால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மறுக்கப்பட்டது கிறிஸ்துவத்தின் முயற்சியால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மீண்டும் கல்வி கிடைத்தது இது கிறிஸ்துவத்தின் வளர்ச்சிக்கும் வழிகோலியது வர்ணாசிரமத்திற்கு எதிரான குரல்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தன தமிழகத்தில் அயோத்திதாசரும் இரட்டைமலை சீனிவாசனும் அடக்கப்பட்டவர்களின் குரலாக முன்வந்தன அயோத்திதாசர் திராவிட கருத்தியலின் பிதாமகர் எனில் மிகையல்ல இந்த பரிணாமத்தின் ஒரு முக்கிய கட்டமாக பெரியார் களத்துக்கு வந்தார் பெரியாரின் செயல்பாடுகள் தமிழ் சமூகத்தில் ஒரு ஆழமான தாக்கத்தை உருவாக்கியது இந்தியாவின் விடுதலை குறித்த பெரியாரின் கருத்துகள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவை என்றாலும் அவரின் தாக்கம் இன்றளவும் மிகப்பெரிய பங்கை ஆற்றிக் என்பதை மறுக்க இயலாது சங் பரிவாரத்துக்கு எதிராக ஒரு வலுவான கேடயமாக பெரியார் இன்றளவும் திகழ்கிறார் என்பதில் இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை இதே காலகட்டத்தில் தஞ்சை தரணி உள்ளிட்ட பல பகுதிகளில் ஒடுக்கப்பட்ட மக்களை சமூக கொடுமை பொருளாதார சுரண்டல் இரண்டுக்கும் எதிராகவும் பொது இயக்கம் அணி இந்த சீர்திருத்த மறுமலர்ச்சி இயக்கங்கள் தமிழகத்தின் அரசியலில் இன்று ஒரு மகத்தான தாக்கத்தை உருவாக்கியுள்ளன தமிழகத்தில் மத தமிழகம் ஒட்டுமொத்தமாக சுல்தான்கள் அல்லது முகலாயர்களின் ஆட்சியின் கீழ் இருந்திருக்கவில்லை சுமார் ஐம்பது முதல் அறுபது ஆண்டுகள் பாண்டிய தேசத்தை சில ஆண்டனர் பின்னர் அவர்கள் விஜயநகர மன்னர்களால் தோற்கடிக்கப்பட்டனர் முகலாய பேரரசின் ஒரு பகுதியாக கூட தமிழகம் இருக்கவில்லை வடப்பகுதி அளவுக்கு இஸ்லாம் தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை இதன் விளைவாக இந்து முஸ்லிம் முரண்பாடுகள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு உருவாகவில்லை வட இந்தியாவில் நடந்தது போல வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல்கள் தமிழகத்தில் நடக்கவில்லை பாண்டிய மன்னரின் குடும்பத்தில் உருவான முரண்பாடுகள் காரணமாக அவர்களின் ஒரு பிரிவினர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மாலிக் காபூரின் படைகள் ஆந்திராவிலிருந்து தமிழகம் வந்தன வழியில் ஓரிரு சிறிய கோவில்கள் மாலிகபூரின் படைகளால் தாக்கப்பட்டன எனினும் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலோ அல்லது ராமநாதபுரம் கோவிலோ தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படவில்லை அவை தாக்கப்பட்டிருந்தால் இன்றளவும் சங் பரிவாரத்தின் பிரச்சாரத்துக்கு அது தீனியாக அமைந்திருக்கும் மத்திய காலத்தில் வழிபாட்டு தலங்கள் தாக்கப்பட்டது குறித்து சங் பரிவாரம் வரலாற்றை திசை திருப்பி பிரச்சாரம் செய்கிறது வழிபாட்டு தலங்கள் தாக்கப்பட்டது உண்மையே எனினும் முஸ்லிம் மன்னர்களால் வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட்ட உதாரணங்களும் ஏராளம் இந்து மன்னர்களும் இந்து மன்னர்களும் இந்து கோவில்களை அழித்துள்ளனர் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் உண்டு அதே சமயத்தில் மசூதிகளை கட்டி கொடுத்த இந்து மன்னர்களும் உண்டு சைவமும் வைணமும் மறுமலர்ச்சி அடைந்த பொழுது ஏராளமான சமண பௌத்த கோவில்கள் தாக்குதலுக்கு உள்ளாயின தமிழகத்தில் இதற்கு பல குறிப்பிடத்தக்க உதாரணங்கள் உண்டு இவை அனைத்தையும் விருப்பு விருப்பின்றி ஆய்வதற்கு மாறாக முஸ்லிம்களை இந்துக்களின் எதிரிகளாக கட்டமைக்க வரலாற்றின் ஒரு பகுதியை மட்டுமே சங் முன்னிறுத்துகிறது ஆயிரத்தி கிளர்ச்சி இந்தியாவின் முதல் விடுதலை போர் என வகைப்படுத்தப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பே சில முக்கிய கிளர்ச்சிகள் தமிழகத்தில் நிகழ்ந்தன வேலு மருது சகோதரர்கள் திறன் சின்னமலை ஆகியோர் ஆங்கிலேயருக்கு எதிராக நடத்திய போர்களும் வேலூர் கழகமும் தமிழகத்தில் முக்கியமான பிரிட்டிஷ் எதிர்ப்பு போராட்டங்களாகும் இவற்றின் பல்வேறு தகவல்களை ஆய்வு செய்தால் இந்த கிளர்ச்சிகளில் இந்து முஸ்லிம் ஒற்றுமை வலுவாக இருந்தது புலனாகும் வேலு நாச்சியாருக்கு ஹைதர் அலியும் சின்னமலைக்கு திப்பு சுல்தானும் உதவிதாக பதி பதிவுகள் உள்ளன சின்ன மருதுவின் ஆங்கிலேயருக்கு எதிரான ஸ்ரீரங்கம் பிரகடனம் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது சின்ன மருதுவின் தோல்விக்கு பின்னர் அவரின் ஆயிரக்கணக்கான படை தூக்கிலிடப்பட்டனர் மேலும் பலர் மருதுவின் புதல்வர்கள் உட்பட பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்டனர் அதில் முஸ்லிம்களும் அடக்கம் வேலூர் கழகம் திப்புவின் புதல்வர்கள் தலைமையில் இந்துக்கள் முஸ்லிம்கள் என அனைவரும் சேர்ந்து நடத்தப்பட்டது பிரிட்டிஷாருக்கு எதிராக நடந்த தமிழக கிளர்ச்சிகளில் இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்தே பங்கேற்றனர் வடக்கே இருந்த அளவுக்கு தமிழகம் உட்பட தென்னகத்தில் பாகிஸ்தான் ஆதரவு இருக்கவில்லை இந்திய துணை உள்ள ஒவ்வொரு முஸ்லீமும் பாகிஸ்தானை ஆதரிக்க கடமைப்பட்டவர்கள் என ஜின்னா தலைமையிலான முஸ்லீம் லீக் பிரச்சாரம் செய்தது பாகிஸ்தான் இன்னொரு மெக்கா மதினா எனவும் கூறப்பட்டது எனினும் தமிழக முஸ்லிம்களிடையே இது பெரிய ஆதரவை பெறவில்லை பாகிஸ்தான் கோரிக்கைக்கு எதிராக முஸ்லிம்களின் மாநாடுகள் சென்னையிலும் பின்னர் கும்பகோணத்திலும் நடந்தது பாகிஸ்தான் கோரிக்கை எதிர்த்தவர்கள் முஸ்லிம் லீக்கிலிருந்து வெளியேறினர் இந்திய விடுதலை தேச இணைந்து நிகழ்ந்தது தேச பொழுது ஒரு கோடிக்கும் அதிகமானவர்கள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கும் அங்கிருந்து இங்கேயும் வந்தனர் இதன் விளைவாக வட மத கலவரங்கள் கொழுந்துவிட்டு எரிந்தன காந்திஜி நவக்காலையில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அந்த சூழலில் தமிழகம் பெரிய அளவில் கலவரங்களை சந்திக்கவில்லை ஆம்பூரிலும் ராமநாதபுரத்திலும் கலவரங்கள் தோன்றின அன்றைய முதல்வர் பிரகாசம் அவர்கள் விரைவாக செயல்பட்டு கலவரங்களை அடக்கினார் ஒப்பீட்டளவில் தமிழகம் அமைதியாக இருந்தது என கூறுவது மிகையல்ல இந்த அரசியல் சமூக நீரோட்டங்களின் ஒட்டுமொத்த சூழல் தமிழகத்துக்கு தனித்துவத்தை உருவாக்கியது ஒரு புரத்தில் வர்ணாசிரமத்துக்கு எதிரான போராட்டங்கள் பல வடிவங்களில் அரங்கேறின மறுபுறத்தில் இந்து முஸ்லிம் முரண்பாடுகள் ஒரு வரையறுக்குள் இருந்தது ஒற்றுமை பாதுகாக்கப்பட்டது பாசிச சக்திகளுக்கு எப்பொழுதுமே ஒரு கற்பனை எதிரியை கட்டமைக்கும் தேவை உள்ளது அப்பொழுதுதான் தனது பெரும்பான்மை இனத்தை அணி இந்தியாவின் பல பகுதிகளில் முஸ்லிம்களையும் சில பகுதிகளில் கிறிஸ்தவர்களையும் ஆர் எஸ் எஸ் அவ்வாறு இந்துக்களின் எதிரிகளாக கட்டமைப்பதில் வென்றுள்ளது ஆனால் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களை தவிர அதில் இதுவரை பெரிய அளவுக்கு வெல்ல முடியவில்லை இந்த இரண்டு காரணங்களாலும் ஆர் எஸ் எஸ் பெரிய அளவுக்கு தமிழகத்தில் காலூன்ற முடியவில்லை தமிழகத்தில் இயற்கையாக வளர இயலாத சங் பரிவாரம் வேறு ஒரு உத்தியை கையாளுகிறது அகில இந்திய அளவில் தனக்கு உருவாகியுள்ள அசுர பலத்தை பயன்படுத்தி தமிழகத்தில் தனது வளர்ச்சியை திணிக்க முனைகிறது தமிழகத்தில் ஆர் எஸ் எஸ் செயல்பாடுகள் ஆர் எஸ் எஸ் தமிழகத்தை இரண்டு பிரிவுகளாக பிரித்துள்ளது அவை தென் தமிழ்நாடு வட தமிழ்நாடு ஆகும் கடந்த சில வருடங்களில் ஆர் எஸ் எஸ் நடத்தும் ஷாஹாக்கள் எண்ணிக்கை கீழ்கண்டவாறு அதிகரித்துள்ளன இரண்டாயிரத்தி தென் தமிழகம் எண்ணூற்றி வட தமிழகம் ஐநூற்றி மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி பதினைந்து பங்கேற்பாளர் எண்ணிக்கை பத்தாயிரம் இரண்டாயிரத்தி இருபது தென் தமிழகம் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது வட தமிழகம் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது மொத்தம் இருநூற்றி இரண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பங்கேற்பாளர் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாயிரம் இந்த ஷாஹாக்களில் பத்து வயது முதல் முதியவர்கள் வரை பங்கேற்கின்றனர் இங்கு அளிக்கப்படும் உடற்பயிற்சிகளும் தற்காப்பு கலைகளும் இளைஞர்களுக்கு ஈர்ப்பு சக்தியாக ஒவ்வொரு சாக்கா கூட்டத்திலும் தனது விஷ கொள்கைகளை பங்கேற்பாளர்களின் சிந்தனையில் செலுத்தப்படுகிறது என்பதுதான் உண்மை தனக்கு என்ன பயிற்றுவிக்கப்படுகிறது என்பதை உணரும் முன்பே பங்கேற்பாளர்கள் இந்துத்துவாவின் ஆதரவாளராகவும் பின்னர் ஊழியராகவும் மாறிவிடுகிறார் முஸ்லீம் கிறிஸ்தவ எதிர்ப்பு கம்யூனிச எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு பெரியார் வெறுப்பு ஆகியவை வலுவாக திணிக்கப்படுகின்றன சாதிய வேறுபாடுகள் முக்கியமல்ல மத வேறுபாடுகள் தான் முக்கியமானவை என்பதும் இந்தியா இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தமான தேசம் என்பதும் வலுவாக ஊட்டப்படுகிறது நாம் தமிழ் பிராமணராக இருக்கலாம் அல்லது தமிழ்நாடாராக இருக்கலாம் ஆனால் நாம் அனைவரும் இந்துக்கள் என்பதுதான் முக்கியம் என்பது ஷாஹாக்களில் போதிக்கப்படும் முக்கிய கருத்து வறுமை வேலையின்மை விலைவாசி உயர்வு ஆகியவை உருவாக்கும் துன்பங்களை விட நமது மதம் ஆபத்தில் உள்ளது என்பதும் அதனை நீக்க இயங்குவதும் தான் முக்கியமானது என்பது போதிக்கப்படுகிறது 460 அறுபது ஷாஹாக்கள் அதாவது இருபது சதவீதம் மேற்கு மாவட்டங்களான கோவை திருப்பூர் நீலகிரியில் நடைபெறுகின்றன அதேபோல கன்னியாகுமரி மற்றும் அண்டை மாவட்டங்களிலும் அதிக அளவிலான ஷாஹாக்கள் நடக்கின்றன இதில் ஆச்சரியம் இல்லை மீனாட்சிபுரம் மத மாற்றங்கள் குறித்து தவறான பிரச்சாரம் ஆர் காலூன்ற ஒரு வாய்ப்பில் அளித்தது எனில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த மண்டைக்காடு கலவரங்களுக்கு இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே உருவாக்கப்பட்ட மத மோதல்கள் பின்னர் இந்துத்துவ சக்திகள் தென் தமிழகத்தில் மேலும் தம்மை வலுப்படுத்தி கொண்டன கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறித்தவ மக்களின் எண்ணிக்கை அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது கோவையில் ஆர் எஸ் எஸ் மற்றும் இஸ்லாமிய மதவாத அமைப்பான அல் உமா இடையே தொடர்ந்து முரண்பாடுகள் இருந்து வந்தன போக்குவரத்து காவலர் ஒருவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கலவரங்களில் பதினெட்டு முஸ்லிம்கள் இந்துத்துவா சக்திகளால் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடி கொடுக்கவும் தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டவும் அல் உமா சார்பாக குண்டு வெடிப்புகள் நிகழ்ந்தன ஐம்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இது அல் உமாவின் மேலாதிக்கத்திற்கு உதவவில்லை மாறாக இந்துத்துவ சக்திகளின் வலுவான தளங்கள் உருவாக காரணமாக அமைந்தது மேற்கு மாவட்டங்கள் முழுவதிலும் இஸ்லாமிய மக்கள் திடீரென அனைவரின் வெறுப்புகளுக்கு ஆளாயினர் கோவையில் சிதைந்து மத ஒற்றுமையை ஓரளவுக்காவது மீட்டெடுக்க மத சக்திகளுக்கு நீண்ட தேவைப்பட்டன எனினும் இன்றளவும் மேற்கு மாவட்டங்களில் இந்துத்துவ சக்திகள் வலுவாக உள்ளன அதன் பிரதிபலிப்புதான் அங்கு அதிகமாக நடக்கும் ஷாஹாக்கள் எனினும் தாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வளர முடியவில்லை எனும் ஆதங்கம் ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கு உள்ளது தென் தமிழக ஆர் எஸ் எஸ் பொறுப்பாளர் எஸ் ராஜேந்திரன் கூறுகிறார் வளர்ச்சி உள்ளது ஆனால் கேரளா அளவுக்கு இல்லை இங்குள்ள அரசியல் கட்சிகள் மக்களை தவறாக வழிநடத்துகின்றன இந்துத்துவ சக்திகளின் கல்வி நிலையங்களும் தொழிற்சங்கமும் இந்துத்துவ சக்திகள் கல்வி நிலையங்கள் நடத்துவதும் அதன் மூலம் மாணவர்களை இளம் வயதிலேயே மூளைச்சலவை செய்வதும் பரவலாக நடக்கக்கூடிய ஒன்று இந்தியா முழுவதும் சுமார் பனிரெண்டாயிரம் பள்ளிகள் வித்யா பாரதி என்னும் பெயரில் இயக்கப்படுகின்றன இவற்றில் சுமார் முப்பது லட்சம் மாணவர்கள் பயில்கின்றனர் இந்த அமைப்பு தமிழகத்திலும் பள்ளிகளை நடத்துகின்றனர் அதன் விவரங்கள் தொடக்க நிலை பள்ளிகள் நூற்றி நடுநிலைப் பள்ளிகள் முப்பத்தி இரண்டு உயர்நிலை பள்ளிகள் முப்பத்தி ஒன்பது உயர்நிலை மேல் பள்ளிகள் நாற்பத்தி ஏழு பயிலும் மாணவ மாணவிகள் மேலும் சன்ஸ்கார் மையங்கள் என்ற பெயரிலும் நூற்றி கல்வி நிலையங்கள் நடத்தப்படுகின்றன இந்துத்துவா தலைவரும் முசோலினியை நேரில் சந்தித்து அந்த வழியை இந்துக்களை ஆயுத வேண்டும் என கூறியவருமான முன்ஷி தொடங்கிய பாரதிய கல்வி நிலையங்களும் தமிழகத்தில் உள்ளன சென்னை கோவை கொடைக்கானல் ஆகிய இடங்களில் இந்த பள்ளிகள் நடக்கின்றன இந்த கல்வி நிலையங்களில் என்ன பாடத்திட்டங்கள் என வெளியிலும் கூறிக்கொண்டாலும் உள்ளுக்குள் இந்துத்துவா நச்சு கருத்துகள் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கின்றன என்பதை கூற தேவையில்லை சேவா பாரதி என்னும் பெயரில் ஏராளமான கல்வி உதவி நிலையங்களை இந்துத்துவா சக்திகள் நடத்துகின்றன ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்பது மாவட்டங்களில் நூற்றி டியூஷன் மையங்கள் இயங்கின மாவட்டங்களில் ஆயிரம் மையங்கள் இயங்குகின்றன பெரும்பாலும் வசதியற்ற இடைநிலை சாதிகள் தலித் மக்களிடையே இந்த மையங்கள் இயங்குகின்றன இங்கு பாடங்கள் இலவசமாக கற்றுத்திடப்படுகின்றன பாடங்களுக்கு முன்பு கோவில் சுத்தம் செய்தல் இறை தியானம் ஆகியவை முன்னெடுக்கப்படுகின்றன ஆன்மீக அளவில் மனதை தயார்படுத்திவிட்டால் பின்னர் இந்துத்துவ கருத்துக்களை உட்செலுத்துவது மிகவும் சுலபமாகிவிடுகிறது இலவச சேவை என்பதால் பெற்றோர்கள் இந்துத்துவ பின்னணி குறித்து கவலைப்படுவதில்லை ஆர் எஸ் எஸ் இன் மாணவர் அமைப்பான அகில பாரத வித்யார்த்தி அமைப்பும் தன்னை வலுப்படுத்திக் கொள்ள முனைப்புடன் செயல்படுகிறது கோவை கன்னியாகுமரி சிவகங்கை சென்னை போன்ற இடங்களில் பள்ளி கல்லூரிகளில் காலூன்ற முயற்சிகள் நடக்கின்றன எனினும் குறிப்பிடத்தக்க வெற்றி பெற இயலவில்லை தமது கால்பதிப்புக்கு இந்துத்துவ சக்திகள் சார்ந்திருக்கும் இன்னொரு அமைப்பு பாரதிய மஸ்தூர் சங் எனும் தொழிற்சங்க அமைப்பு ஆகும் அநேகமாக நெய்வேலி பிஎச்இ எல் ரயில்வே போக்குவரத்து மின்சாரம் போன்ற அனைத்து அணி திரட்டப்பட்ட தொழில்களிலும் பி எம் எஸ் இயங்குகிறது பிஎச்இ எல் திருச்சி ஆலையில் மட்டும் தேர்தல் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட ஐந்து சங்கங்களில் ஒன்றாக உள்ளது மற்ற இடங்களில் பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியவில்லை சமீப காலமாக முறைசாரா தொழில்களில் பிஎம்எஸ் அதிக கவனத்தை செலுத்துகிறது ஆட்டோ கட்டிடம் தரைக்கடைகள் ஆகியவை சில உதாரணங்கள் ஆட்டோ மற்றும் தரைக்கடைகளில் முஸ்லிம் உழைப்பாளிகளின் எண்ணிக்கை அதிகம் சில முஸ்லீம் அமைப்புகளும் தொழிற்சங்கத்தை உருவாக்கியுள்ளன கணிசமான முஸ்லிம் தொழிலாளர்களே தன் பக்கம் இந்த தொழிற்சங்கங்கள் ஈர்த்துள்ளன இது கவலை தரும் அம்சமாகும் ஒரு புறம் திராவிட காங்கிரஸ் தொழிற்சங்கங்கள் பலவீனம் அடைகின்றன மறுபுறத்தில் முஸ்லிம் தொழிலாளர்களை எதிரிகளாக கட்டமைத்து இந்து தொழிலாளர்களை ஈர்ப்பதற்கான வாய்ப்பையும் பி இந்த சூழல் உருவாக்குகிறது எனினும் மோடி அரசாங்கத்தின் தொழிலாளர் விரோத கொள்கைகள் காரணமாக பி எம் எஸ் எதிர்பார்த்த அளவு முன்னேற இயலவில்லை ஆனால் அதன் ஒவ்வொரு உறுப்பினரும் இந்துத்துவ ஆதரவாளராக மாறும் ஆபத்து உள்ளது என்பதை மறுக்க இயலாது இந்துத்துவாவின் தமிழ் முகமூடி தமிழகத்தில் காலூன்ற தமிழ் முகமூடி தேவை என்பதை சங் பரிவாரத்தினர் உணர்ந்துள்ளனர் அதற்காக தமிழ் தமிழ் கடவுள் என பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர் முருகன் தமிழ் கடவுள் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில்தான் முருகன் கும்பிடப்படுகிறார் வட பகுதிகளில் அவ்வாறு இல்லை இதன் காரணமாக முருகரை கைகொள்வது என சங் பரிவாரத்தினர் முடிவு செய்தனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வேல் சங்கம ரத யாத்திரையை எச் ராஜா நடத்தினார் அதன் நோக்கங்கள் என்ன நாயன்மார்களும் ஆழ்வார்கள் ஆழ்வார்களும் வளர்த்த ஆன்மீக தமிழகத்தை அதன் வழியில் தொடரும் வகையிலும் பிரிவினைவாத பயங்கரவாத சக்திகளிடமிருந்து தமிழகத்தை காக்கவும் சாதி மதம் மொழி வேறுபாடுகள் கடந்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழவும் இந்த வேல் சங்கம ரத யாத்திரையை தொடங்கியுள்ளோம் கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால் இவர்கள் மீட்க முயல்வது நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வளர்த்த ஆன்மீக தமிழ் தமிழுக்கு புதிய வடிவமாக ஆன்மீக தமிழ் என நாமகரணம் சூட்டுகின்றனர் அப்படியாயின் ஆன்மீக விரோத அல்லது ஆன்மீகமற்ற தமிழ் என ஒன்று உள்ளதா அது எத்தகைய தமிழ் தமிழ் குறித்த புதிய குழப்பத்தை கட்டமைக்க முயலும் முயற்சி ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தமிழை வளர்த்தனர் என்பதில் மாற்று கருத்தில் ஆனால் தமிழை வளர்த்த மற்றவர்களும் உள்ளனரே முற்போக்கு கருத்தை முன்வைத்த சித்தர்கள் தமிழை வளர்க்கவில்லையா சீவக சிந்தாமணி வளையாபதி நீலகேசி பெருங்கதை யசோதர காவியம் நாககுமார காவியம் உதயனகுமார காவியம் சூளாமணி ஆகிய சமண காவியங்கள் தமிழை வளர்க்கவில்லையா மணிமேகலை குண்டலகேசி ஆகிய பௌத்த காவியங்கள் தமிழை வளர்க்கவில்லையா கனகாபிடேக மாலை சீரா புராணம் திருமண காட்சி முகைதீன் புராணம் ஆகிய இஸ்லாமிய இலக்கியங்கள் தமிழை வளர்க்கவில்லையா தேம்பாவணி திருச்செல்வர் காவியம் கிறிஸ்தாயணம் திருவாக்கு புராணம் ஆகிய கிறித்தவ இலக்கியங்கள் தமிழை வளர்க்கவில்லையா புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்ட ராவண காவியம் கூட தமிழை வளர்ப்பதில் ஒரு பங்கு ஒரு பங்கை ஆற்றியுள்ளது எனவே சங் முன்வைக்கும் ஆன்மீக தமிழ் என்பது தமிழின் தொன்மை வரலாற்றின் ஒரு பகுதியை இருட்டடிப்பு செய்யும் உள்நோக்கம் கொண்டது இந்த வேல் சங்கம யாத்திரை பெரிய ஆதரவு பெறவில்லை பாஜகவினரே கூட இதனை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை எனினும் இரண்டாய் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கருப்பர் கூட்டம் எனும் அமைப்பு கந்தசஷ்டி குறித்து கூறிய கருத்துக்களை மையமாக வைத்து மீண்டும் ஒரு வேல் யாத்திரை பாஜக நடத்தியது இதுவும் பெரிய ஆதரவு பெறவில்லை என்றாலும் ஒரு சிறிய தாக்கத்தை உருவாக்கியது என்பதை மறுக்க முடியாது பாசிச எதிர்ப்பு சக்திகள் தாம் முன்வைக்கும் கருத்துக்கள் சொற்றொடர்கள் குறித்து மிகவும் விழிப்புணர்வுடன் ஈர்ப்பது அவசியம் என்னும் படிப்பனையை இது முன்வைக்கிறது வள்ளுவரை கைப்பற்றுதல் சங் பரிவாரத்தினரின் அடுத்த முயற்சி திருவள்ளுவரை சுபீகரிப்பது ஆகும் திருவள்ளுவருக்கு காவி வர்ணத்தை பூசினர் இறுதியாக சிபிஎஸ்இ பாடத்தில் குடுமையும் பூநூலும் தரித்துவிட்டனர் எனினும் அவர்கள் திருக்குறளை முன்வைப்பதில் ஒரு உள்நோக்கம் உள்ளது அவர்களின் உண்மையான நோக்கம் கீதையை வலுவாக முன்னெடுப்பதுதான் எனவேதான் ஆர் எஸ் எஸ் சின் விஜய பாரதம் பகவத்கீதையையும் திருக்குறளும் நமக்கு இரு கண்கள் என கூறுகிறது வர்ணாசிரமத்தை நியாயப்படுத்தும் கீதையையும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் திருக்குறளும் எப்படி இரு கண்களாக இருக்கையிலும் இதை பற்றியெல்லாம் கவலைப்படுபவர்களா என சங் பரிவாரத்தினர் சிறப்புக்கும் செய்தொழில் வேற்றுமையால் என்பதன் பொருள் என்ன நான்கு வர்ணங்கள் என வள்ளுவர் நாள் வர்ணத்தை ஆதரித்துள்ளார் என ஒரே போடாக போடுகிறது விஜயபாரதம் தெய்வீக தமிழ்ச்சங்கம் சமீபத்தில் சங் பரிவாரத்தினர் தெய்வீக தமிழ்ச்சங்கம் என்னும் ஒரு அமைப்பை உருவாக்கியுள்ளனர் இதனை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏன் நாங்கள் சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் அடையாளத்துடன் வீடு வீடாக சென்றோம் போதிய வரவேற்பு இல்லை எனவே தெய்வீக தமிழ் சங்கம் அமைப்பை உருவாக்கியுள்ளோம் என கூறுகிறார் எச் பி கார்த்திக் என்னும் ஆர் ஊழியர் தேசம் காப்போம் தமிழகம் காப்போம் என்னும் தலைப்பில் ஒரு பிரசுரம் தயாரிக்கப்பட்டு சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கோடி வீடுகளுக்கு தருவதற்கு திட்டமிட்டன இந்த பிரசுரத்தில் என்ன கூறப்பட்டுள்ளது தமிழின் மேன்மை மதமாற்று அபாயம் லவ் ஜிஹாத் ஆபத்து இந்துக்களின் மக்கள் தொகை சரிவு போன்ற விவரங்கள் இதில் உள்ளன தமிழகத்தில் பதிமூன்றாயிரத்து இருநூத்தி எட்டு பஞ்சாயத்துகள் ஆறாயிரத்து வார்டுகளில் உள்ள எண்பத்தி எட்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி வீடுகள் தொடர்பு கொள்ளப்பட்டன இதற்கு ஆண்கள் ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு பேரும் பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி பெண்களும் இந்த பிரச்சாரத்தில் தங்களின் நேரம் அளித்து தொண்டாற்றினார்கள் என விஜயபாரதம் தெரிவிக்கிறது மக்களின் ஆதரவு எப்படி இருந்தது ஆதரவும் ஆதரவற்ற தன்மையும் கலந்து இருந்தது ஆனால் முந்தைய காலத்தை விட ஆதரவு கூடுதலாக இருந்தது என்பது எச் பி கார்த்திக்கின் இது இரண்டு உண்மைகளை வெளிப்படுத்துகின்றன சங் பரிவாரத்தின் எதிர்பார்ப்பு தமிழகத்தில் நிறைவேறும் நாள் இன்னும் தூரத்தில் உள்ளது அந்த நாள் வரும் சங் பரிவாரம் தனது முயற்சிகளை கைவிடப் போவதில்லை எதிராக தமிழகம் நீண்ட போராட்டம் நடத்தியிருந்தாலும் அதன் நீட்சியான சாதித்துக்கு எதிராக அதே வீரியத்துடன் உள்ளதா அது மிகப்பெரிய கேள்விக்குறையே தலித் மக்கள் மீதான தாக்குதல்கள் ஆணவ கொலைகள் ஆகியவை தமிழகத்தை ஏனைய மாநிலங்களிலிருந்து வேறுபடுத்தவில்லை என்பது கசப்பான உண்மை இந்த சாதிய முரண்பாடுகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்துத்துவ சக்திகள் முனைகின்றன என்பதையும் நாம் கவனத்தில் கொள்வது அவசியம் தமிழக அரசியல் களம் ஆர் அமைப்பும் அதன் துணை அமைப்புகளும் பல நகர்வுகளை சமூக தளத்தில் நடத்துகின்றன இவற்றின் ஒரு முக்கிய நோக்கம் அரசியல் அரங்கில் இவை பாஜகவுக்கு ஆதரவு வாக்குகளாக மாற வேண்டும் என்பதாகும் தமிழக அரசியல் அரங்கில் பாஜக ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியவில்லை அதன் தேர்தல் பலம் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கோவை திருப்பூர் மாவட்டங்களிலும் விரல்விட்டு எண்ணக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் அங்கும் கூட திராவிட கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் வெல்வது சாத்தியமல்ல பெரும்பான்மையான தொகுதிகளில் நோட்டாவை விட குறைவான வாக்குகளையே பாஜக பெறுகிறது எனினும் தமிழகத்தில் பல கட்சிகள் பாஜகவுடன் அரசியல் உறவு வைத்துள்ளன பிசிகாவையும் கூட பாஜக முகாமில் தள்ள முயற்சிகள் நடந்தன ஏனைய அனைத்து கட்சிகளும் பாஜகவுடன் நீண்ட காலத்துக்கோ அரசியல் பயணம் செய்துள்ளனர் பாஜகவை தமது அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்தலாம் என இந்த கட்சிகள் எண்ணுகின்றன ஆனால் உண்மையில் இந்த கட்சிகளை பாஜக கபலீகரம் செய்துவிடும் என்பதுதான் அரசியல் அனுபவம் திரிணாமுல் காங்கிரஸ் ஐக்கிய ஜனதா தளம் மதசார்பற்ற ஜனதா தளம் என பல கட்சிகளின் அனுபவத்தை இதற்கு உதாரணமாக சுட்டிக்காட்ட சில மாநிலங்களில் காங்கிரஸையும் பாஜக சிதைத்துள்ளது தமிழகத்தில் தனது சூழ்ச்சிக்கு ஜெயலலிதா இல்லாத அஇஅதிமுக மிகவும் பயன்படும் என பாஜக கணக்கு போடுகிறது அஇஅதிமுகவின் ஊழல்கள் பற்றிய விவரங்கள் அதன் கையில் உள்ளதால் அஇஅதிமுகவை தான் இழுத்த இழுப்புக்கு பயன்படுத்துவது என்பது எளிதான ஒரு காரியமாக பாஜகவுக்கு உள்ளது மாநில நலன்களை பலியிட அஇஅதிமுக துணிந்தது உதய மின் திட்டம் நீட் தேர்வு பிரச்சினை அறுபத்தி ஒன்பது சதவீத சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை என இதற்கு பல உதாரணங்களை குறிப்பிட முடியும் சமூக தளத்தில் பாஜகவின் இந்துத்துவ நடவடிக்கைகளை தடுக்க அஇஅதிமுக முன்வரவில்லை ஆண்டாள் பற்றிய வைரமுத்துவின் கருத்துக்கு உருவான எதிர்வினை கருப்பற் கைது வேல் யாத்திரைக்கு எதிராக கைது நாடகம் என பல உதாரணங்களை கூற முடியும் பள்ளி பாடங்களில் ஆர்எஸ்எஸ் குறித்து கூறப்பட்ட உண்மையான கருத்துக்களை கூட திரும்ப பெறுவதற்கு தமிழக அரசாங்கம் துணிந்தது இவ்வளவு பெரிய சரணாகதிக்கு பின்னரும் பிரதீபலனாக தமிழக மத்திய அரசாங்கத்தால் நிதி ஒதுக்கீடு அல்லது தொழில் திட்டங்களால் பலனடைந்ததா எனில் இல்லை என்பதுதான் பதில் சமீபத்தில் அஇஅதிமுக எடுத்த மிக மோசமான பாஜக ஆதரவு நிலை என்பது சிஏஏ என்ஆர்சி மற்றும் வேளாண் சட்டங்கள் குறித்தது ஆகும் அஇஅதிமுக எதிர்த்து வாக்களித்திருந்தால் இந்த சட்டங்கள் மாநிலங்களவையில் தோற்று போயிருக்கும் ஆனால் இந்த சட்டங்களை ஆதரித்ததன் மூலம் அஇஅதிமுக சிறுபான்மை மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய துரோகம் இழைத்தது எனில் மிகையல்ல தனது பாஜக ஆதரவு நிலைப்பாடு தமிழ் சமூகத்தில் இந்துத்துவ கருத்துக்கள் ஊடுருவ பயன்படுகின்றன என்பதை உணர அஇஅதிமுக தயாராக இல்லை தமது அரசியல் ஆதாயமும் ஊழல் செய்து சேகரித்து செல்வதை பாதுகாப்பதும் தான் உடனடி தேவை என அஇஅதிமுக தலைமை எண்ணுகிறது எனவே பாஜக அஇஅதிமுக கூட்டணி தோற்கடிப்பது மிக மிக அவசியமாகிறது அந்த வகையில் சட்டமன்ற தேர்தல்கள் வெறும் தேர்தல் சான்ற அரசியல் அல்ல பாசிசத்தின் முன்னேற்றத்தை தடுக்க வேண்டிய தேவை உள்ள மிக முக்கிய தேர்தல் என்பதில் இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை எனினும் தேர்தலுக்கு அப்பாலும் பாசிச எதிர்ப்பு போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழல் உருவாகும் என்பதையும் நாம் கவனத்தில் நிறுத்துவது அவசியம் ஆகும்